நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது திருவாதிரை களி செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் வெள்ளம் ஒன்றை கப் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் தேங்காய் கால்முடி நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு கடலை பருப்பு சிறிதளவு செய்முறை நம்ம முதல்ல இந்த பச்சரிசியை ட்ரை பேன் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம் நல்ல வாசம் வரோல்லையும் அது வரைக்கும் வறுத்துட்டு நல்லா அரிசி பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆறுனதும் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை தோரம் பருப்பு இல்லை கடலை பருப்பு எந்த பருப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் எடுத்து அதை வேக வச்சு எடுத்து வச்சுப்போம் வெறும் பருப்பு மட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் வெறும் பருப்பு கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேகாத கொஞ்சம் தட்டை தட்டியாக வெந்தாலே போகிறோம் அது எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெள்ளத்தை பவுட்ரு பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுவிடுவோம் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி அதில் வெ வெள்ளத்தில் நாலு கப் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவற்ற வச்சு கொதிக்க விடுவோம் லைட்டாக கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளைக்கரைசலை முதல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் வடி கட்டிவிட்டு மறுபடியும் ரெண்டு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவப்பத்தை வச்சுக்கலாம் வெள்ளக்கரைசல் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதித்ததும் அதில் வந்து ஏலக்காய் தூள் கலந்துருவோம் ஏலக்காய் தூள் கலந்துட்டு நம்ம இந்த அரிசி மாவு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோல்லையா அந்த மாவு அதில் கலந்துக்கலாம் அந்த கலந்துட்டு நம்ம கை விடாமல் கலரணும் ஏன்னா எப்போவுமே வந்து க வெள்ளக்கரசாம் போட்டோன்னா நம்ம கலராமல் விட்டோன்னா இது வந்து அடி பிடிச்சிடும் கலரிட்டே இருக்கணும் நம்ம வந்து இந்த கலரிட்டே இருக்கும்போது இந்த தேங்காய் இருக்குல்ல அது பல் பல்லாக கட் பண்ணி அதை அதில் கலந்துக்கலாம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இந்த பாத்திரத்தை வச்சு வேக விடுவோம் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இந்த பாத்திரம் இந்த வெள்ளைக்கரைசல் கொதிக்க வச்சாலேயே அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த குக்கரில் வச்சுட்டு இந்த வேக வச்ச கடலைப்பருப்பு இருக்குலையே அதை எடுத்து அதில் கலந்துருவோம் இந்த அரிசி மாவு வெள்ளைக்கரைசலோடு கலந்துருவோம் கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம் அது வேகத்துக்குள்ளே ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடுவோம் நெய் உருகினதும் இந்த முந்திரி போட்டு வறுத்து வச்சுக்கலாம் இந்த மூணு விசில் அடங்கினதும் நம்ம அந்த பாத்திரத்தை வெளில எடுத்து இந்த முந்திரி தாளிச்சிருக்குள்ளே அதை எடுத்து அதில் கொட்டி கலந்துட்டோன்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி திருவாதிரைக்கறி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்